நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலு பருவ மாற்றம் காரணமாக ஏற்படும் இருமலை சரி செய்யக்கூடிய எலிய மறந்து என்னன்னு பாப்போம் வாங்க இஞ்சி சாறு எடுத்துக்கலாம் அதனுடன் பத்து மிளக தூளாக்கி அது கூட கலந்துக்கலாம் எலுமிச்சன் சாரு கலந்து தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு அது கூட இனிப்புக்கு தேன் கலந்து இத ஒரு டானிக் மாதிரி பருகி வந்தால் பருவமாற்றம் காரணமாக ஏற்படும் எந்த விதமான எரிமலாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்னென்ன இருகளே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்